இந்த நான்கு விண்ணப்பங்களிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் ஒன்று நாம் மனித பிறவி எடுப்பதற்கு முன்னர் ஓரறிவு முதல் ஐந்து அறிவு வரை பல்வேறு தேகங்களை எடுத்து எடுத்து பல்வேறு துன்பங்களால் இறந்து இறந்து போனோம் இரண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மை தந்தையின் சுக்கில துளியினிடத்தும் தாயின் கருப்பையினிடத்தும் காத்தருளி தொண்ணூத்தாறு தத்துவங்களை அமைத்து அனைத்து பருவங்களிலும் எல்லா தடைகளில் இருந்தும் காப்பாற்றி பேரின்பாபத்தை அடைய வழி நடத்துகின்றார்கள் மூன்று அறிவார் அறிகின்ற வண்ணங்களும் கருதுவார் கருதுகின்ற வண்ணங்களும் துதிப்பார் துதிக்கின்ற வண்ணங்களும் ஆகிய எல்லா வண்ணங்களையும் உடையவர் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடவுள் நான்கு இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேர்கின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய துன்பங்கள் நீங்க யான் எனது எனும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் நீங்கிய விடத்தே கிடைக்கும் மேலும் இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழலாம் இந்த விண்ணப்பங்களை தினசரி அதிகாலை இறைவனிடம் விண்ணப்பம் செய்து பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழ்வோம்